அதாவது நிச்சயமாக நாம் அல்லாஹ் கூறியவர்கள் நாம் அவன் பக்கமே மீழுபவர்களாக உள்ளோம் இறைவனே என் சோதனையில் எனக்கு நற்பூலியை தருவாயாக அதை விட சிறந்ததை எனக்கு பகரமாக்குவாயாக என்று கூறினால் அவருக்கு அல்லாஹ் அவரின் நற்கூலியை தந்து மேலும் அவருக்கு பகரமாக்காமல் இருப்பதில்லை என்று நபிசல்லாக அழகிய செல்லம் அவர்கள் கூறினார்கள் என் கணவர் அபூ சலமா ரபி அல்லாஹும் அவர்கள் இறந்தபோது நபிசல்லாஹூ அழகிவ செல்லம் அவர்கள் எனக்கு கட்டளை எட்டபடியே கூறினேன் அல்லாஹ் அவரை சிறந்தவரான நபிசல்லாஹூ அலி வசல்லம் அவர்களையே எனக்கு கணவராக ஆக்கினான் முஸ்லிம் ஒன்பது ஒன்று எட்டு